ஆரம்பிச்ச சமயத்துல ஆச்சாரியாளுடைய சிஷியால முக்கியமா இருக்கிறவா பத்மபாதாச்சாரியா முக்கியமான ஒரு சிஷ்யா அவளுக்கு ஆச்சாரியாளுடைய பக்திக்கு இவரே கிடையாது அவ்வளவு சுத்தி அவளுக்கு அதனால பேர் வந்ததுக்கே காரணம் அவளுக்கு அந்த அவளுக்கு அந்த பேர் வந்ததுக்கு காரணம் ஆச்சாரியால் இடத்துல கங்கையில ஒரு நாளை கேஞ்சோடைய அக்கறையில இருந்து ஜாட காட்டி அப்ப நான் ஈரோகத்தோட இருக்கேன் அதோட இங்க வேஷ்டி எடுத்துருக்காங்க திடீர்னு நினைச்ச உடனே அது நதியோ மகா பிரபாகமோ ஆச்சாரியால் வேடிக்க சக்தினாலும் நீஞ்சுன்னு போற மாதிரி இப்படியோ போயிட்டா ஈரத்தோடு இருக்கேன் செட்டின் வஸ்திரத்தை எடுத்து வஸ்திரம் நினைச்சு போயிடாதான் இது நீஞ்ச முடியுமா நீஞ்சி வரதானாலும் சரி நீஞ்சக்கூடிய இடமாயும் இல்லையா ஆச்சாரியால் இப்படியோ வேடிக்கா போயிட்டா அவளுடைய சித்தி என்னால போயிட்டாவான் உடனே அதெல்லாம் ஒண்ணுமே வச்சுக்கிறேன் கூப்பிட்டாலும் சரி ஜலத்தை இது கரையே இடம் ஜலம் இதெல்லாம் நினைக்காம செட்டின் தரையில் நடக்கிற மாதிரி விட்டு விடு ஓடுறதுக்கார வச்சு ஆச்சாரியா சொத்தபாத மடி மடி எடுத்து உடனே உடனே இப்போ ஏற்பட்ட ஒரு குருபக்தியா இது நதியா இது கங்கையா அன்னு அந்த நினைவே இல்லை அங்கே இருந்து அசையார் கூட்டாலே போக வேண்டியது அந்த ஞாபகம் போனேன் அப்புறம் இவ்வளவு சக்தியோட போகிறாருன்னுட்டு கங்காதேவி ஒவ்வொரு தாமிர வருஷத்தை கதில் வச்சு வச்சு வச்சு வச்சு கிட்டு கிட்டுக்கிட்டு ஒவ்வொரு தாமிர வருஷம் இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே கொண்டு அங்கே கொண்டு சேர்த்து விட்டுதுன்னு அதெல்லாம் பத்ம பாதனு அவளுக்கு அவள் ஆச்சாரிய சக்திக்காகவே இந்த பேரு ஏற்பட்டதான்